அழுதவர்களாகவே தவிர நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் அழுதவர்களாக இல்லை என்றால் அவ்விடத்திற்கு செல்லாதீர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கும் ஏற்பட்டு விடக் கூடாது இதை அப்துல்லாஹின் உமரது அல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்